அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு அன்பர்களே உள்ளந்தோறும் வள்ளுவம் என்கிற தலைப்பிலே திருவள்ளுவெருமான் அருளி செய்த திருக்குற்பாக்களினுடைய பொருள்களையெல்லாம் நாம் ஒரு கோணத்திலே வரிசைப்படுத்தி அவைகளுக்கெல்லாம் முடிந்த அளவிலே அர்த்தம் தெரிந்து கொண்டு வருகிறோம் இந்த உடம்பிலே வாழ்கின்ற உயிர்களாகிய நமக்கு மனித உடல் வாழ்க்கையிலே நாம் நலமாக இருக்க வேண்டுமென்றால் நலமென்றால் துன்பமில்லாத அமைதியான தொடர்ந்த ஒரு இன்ப வாழ்க்கையை நாம் அனுபவிக்க வேண்டுமானால் அதற்கு இத்தனை நலங்கள் வேண்டுமென்று நாம் வகுத்து கொண்டு அதன் மூலம்தான் ஆன்மாவாகிய உயிர்களாகிய நாம் இந்த உடலிலே முழுமையான செம்மை நலத்தோடு வாழ முடியும் என்று பார்த்து அறிவு நலத்திலே பல கருத்துக்களை பார்த்திருக்கிறோம் அறிவினுடைய அருமை பெருமைகளை அறிந்து நாள்தோறும் கற்றும் கேட்டும் நன்கு அதனை சிந்தித்தும் பிறருக்கு எடுத்து விளக்கி கூறியும் நாமும் அதை நன்கு கடைபிடித்து அதன் பிறகு அனுபவத்தோடு கூடிய அந்த அறிவை சமூகத்துக்கும் வழங்குவதன் மூலம் அறிவு நலத்தை மிகச் சிறப்புடையதாக நாம் ஆக்கிவிடுகிறோம் அதே போல மனநலம் என்கிற தலைப்பிலே நாம் அன்புடைமையை நன்றாக புரிந்து உள்ளத்திலே இயற்கையாக இறைவன் கொடுத்திருக்கின்ற அந்த அன்பு உணர்ச்சியை அதனுடைய அருமை பெருமைகள் எல்லாம் உணர்ந்து அறிவு அன்பை வளர்க்க வேண்டும் என்று சிந்தித்து விட்டோம் சாதாரணமாக மனநலம் என்று சொன்னால் மனதிலே இருக்கக்கூடிய காமம் குரோதம் லோபம் மோகம் மதம் மாத்தர்யம் என்று சொல்லப்படுகின்ற ஆறு தீய குணங்களைத்தான் பெரும்பாலும் சொல்லுவார்கள் ஆக பேராசை உணர்ச்சி அதற்குரிய விஷயங்கள் பல பெருங்கோபம் பிறகு பொருள் பற்று தெளிந்த பகுத்தறிவின்மை அதைத்தான் மோகம் என்று சொல்கிறோம் அதாவது எது நல்லது கெட்டதுங்கிற விவேகம் சரியில்லாமல் இருக்கிறது பிறகு கர்வப்படுறது அதுக்கு பேர் மதம்னு பேர் அப்புறம் ஆச்சரியம்னா பொறாமை இந்த ஆறையை நீக்கிறது தான் வாழ்நாள் முழுவதும் நமக்கு ரொம்ப முக்கியம் ஆசை கோபம் அளவுக்கு மீறினால் பொருட்பற்று அவிவேகம் கர்வப்படுறது பொறாமப்படுறது இது இல்லாமல் இருந்ததுன்னா மனசில் துன்பம் குறைஞ்சு போயிடும் நன்றாகவே குறைந்து போயிடும் அன்பு ஓங்கும் அதன் மூலம் நாம் நம்முடைய வாழ்க்கையினுடைய அனுபவங்களை சிறப்பாக பிறருக்கு பகிர்ந்து கொள்ளவும் கொடுக்கவும் முடியும் நாம் பிறருடைய வாழ்க்கையில் நம்ம உற்சாகத்தையும் ஊக்கத்தையும் உண்டு பண்ணவும் முடியும் அந்த வரிசையில் சொல்லாமல் நாம் ஒரு கோணத்தில் இப்போ அன்புங்கிறத பார்த்துருக்கோம் அன்பை வளர்க்கணும்னு பார்த்தோம் இப்போ அடக்கத்தை வளர்க்கணும் அப்படிங்கிறதுக்காக அடக்கமுடைமை அதிகாரத்தை நாம் இப்போ சிந்திக்கிறதுக்காக எடுத்துக்கொண்டிருக்கிறோம் அடக்கம் என்பதை பற்றி பத்து குரல் வள்ளுவெருமான் அருளி செய்திருக்கிறார் இந்த அடக்கம்ங்கிறது கட்டுப்பாடுங்கிற அர்த்தத்தை கொடுக்கக்கூடியது பணிவு புலனடக்கம் சொல்லடக்கம் தீய உணர்ச்சிகளை எல்லாம் அறிவோட துணை கொண்டு கட்டுப்படுத்துறது அடக்கிறது இப்படி பல்வேறு நிலைகளில் அடக்கத்தை ஒரு பெரிய அறமாக உபதேசம் செய்திருக்கிறார் திருவள்ளுவெருமான் எனவே நாம் மனநலத்தில் இப்போ அன்புடைமையை பார்த்த நாம் அடக்கமுடைமையை அதில் இருக்கக்கூடிய குரட்பாக்களை எல்லாம் நாளை முதல் படித்து அதனுடைய அர்த்தத்தை தெரிந்து கொள்வோம் இந்த அளவிலே அடக்கமுடைமைக்கு ஒரு சுருக்கமான முகவுரையாக கருத்தை சொல்லி நான் நிறைவு செய்கிறேன் அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு